அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்க குழையும் விருந்து இது விருந்தோம்பல்ல பத்தாவது குரல் அனிச்சம் அப்படின்னா அனிச்ச மலர் அப்படின்னு ஒரு பூ இருக்கு மோப்ப குழையும் முகர்ந்து பார்த்தோமானால் மோப்பன்னா முகந்து பார்த்தோமானால் குழையும் வாடிவிடும் அது மாதிரி முகந்திரிந்து விருந்து நோக்க குழையும் முகம் திரிந்துன்னா வந்துட்டான் முகத்தை சுழிக்கிறோம் இல்லையா வந்துட்டான் பாரு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு விருப்பம் இல்லாத விருந்தினரை பார்த்தால் விருந்துன்னா விருந்தினரை நோக்க நோக்கன்னா பார்த்தால் குழையும் அந்த விருந்தினருடைய மனசு வருத்தப்படும் ஆகின்ற அது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் அனிச்ச மலரானது முகர்ந்து பார்த்தால் எப்படி வாடிவிடுமோ அப்படி விருப்பம் மனதோடு விருந்தினரை நாம் பார்த்தால் அவர்களுடைய உள்ளம் வருந்தும் பரிமேலழகர் சொல்கிறார் அனிச்சப்பூ மோந்துழி அன்றி குழையாது அனிச்சப்பூவை மோ முகர்ந்து அது வாடாது முகர்ந்து பார்த்தா வாடிடும் அதனால விருந்தினர்களை முகம் வேறுபட்டு பார்த்தோமானால் அவர்கள் வாடுவார்கள் குழைவர்னா வாடிவிடும் அப்படின்னு அர்த்தம் இந்த அதிகாரத்திலேயே நாலாவது குரலையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் இதே அதிகாரம் தான் நாலாவது குரட்பா தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சொல்லாட்சியை ஒப்பு நோக்கி பார்க்கலாம் அதாவது முகமலர்ச்சியோட நல்ல விருந்தை கொடுக்குறவனுடைய வீட்டில் மனசு மகிழ்ச்சியோட மகாலட்சுமி இருப்பா அப்படின்னு அந்த குரட்பாவில் பார்த்தோம் அங்கே முகன் அமர்ந்துன்னார் முகம் மலர்ந்து அது மாதிரி இங்கேயும் இனியும் ஒப்பிட்டு பாருங்க அனிச்ச மலர் என்ற மலரானது மு முகர்ந்து பார்த்தவுடன் சுருங்கி வாடிவிடக்கூடிய தன்மையை உடையது காமத்துப்பால்லே இந்த மலர் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு வந்துள்ள விருந்தினரிடம் முகம் சுழித்தோமேயானால் அவர்களுடைய மனமும் முகமும் வாடிவிடும் விருந்தினரை எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு உபசரித்து விருந்தளிக்க வேண்டும் என்பது கருத்து சந்தோஷமாக ஆகாரத்தை கொடுத்தா மகாலட்சுமி இருப்பா அதனால் சந்தோஷமாக ஆகாரத்தை கொடு மகாலுமியே இருக்கும்படி செய் அனிச்சமலரை முகர்ந்து பார்த்தா எப்படி ஆகிடுமோ அது மாதிரி பண்ணிடாது முகமலர்ச்சிக்கு எதிராக நடந்து கொள்ளாதே ஜெகவீர பாண்டியனாருடைய உரையிலிருந்து சில கருத்துக்களை பார்க்கலாம் மனிதனுடைய உள்ளம் மான உணர்ச்சி உடையது அனிச்ச மலரினும் மெல்மையானது மலரிலும் மெல்லியது காமம்பர் காமத்துபால் அனிச்ச மலரினும் மெல்லியது அது அல்லல் ஒரு மாறி சொல்லாலோ பார்வையாலோ யாதும் செய்யக்கூடாது மோப்ப குழையும் அனிச்சம்